வணக்கம் நேயர்களி நன்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்த எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கான்ஸ்டன்டினபிள் மற்றும் அங்கோரா ஆகிய நகரங்களின் பெயர்கள் முறையே இஸ்தான்புல் மற்றும் அங்காரா என மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இம்பீரியல் ஏர்வேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த முதல் விமானம் நாச காரணமாக விபத்துக்குள்ளாகிய முதல் விமானமாக அறியப்படுகிறது அதில் பயணம் செய்த பயணி ஒருவர் அவ்விமானத்தில் தீப்பற்ற வைத்ததால் அந்த விபத்து நேரிட்டதாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாநிலத்தில் நகரில் அணு மின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஜூலு இனத்தவர்களுக்கும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையில் ஜகனஸ்பர்க் நகரில் இடம்பெற்ற கைகலப்பில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹலப்ஜா நகரின் குர்திஷ் என மக்களுக்கு எதிராக ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதில் சுமார் ஐந்தாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளில் இடம்பெற்ற எட்டு புள்ளி ஏழு நிலநடுக்கம் காரணமாக ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு ஓல்ட்பேர்ஸ் என்பவர் இரண்டு பேலஸ் என்று பெயரிடப்பட்ட சிரிய கோலினை கண்டுபிடித்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மேக்ஸிம் கார்கி ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி கே கர்நாடக இசை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜெரோம் பிரீட்மன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோனியா அகர்வால் இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் சத்தியமூர்த்தி இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வில்லியம் ஜியோக் நோபல் பரிசு பெற்ற கனடா நாட்டவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேதாத்ரி மகரிஷி தத்துவ ஞானி இந்நாளின் சிறப்புகள் செக் குடியரசு மற்றும் ஸ்லோவோக்கியா நாடுகளில் ஆசிரியர் மற்றும் உலக கால்நடை மருத்துவ தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே